வணக்கம் நற்றினையின் பொருமீத யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா நற்பண்புகள் தாம் உலக ஆதாரம் ஆம் நட்பண்புகள் தாம் உலக ஆதாரம் என்கிறார் போப் நன்றி வணக்கம்